முப்பட வைத்தார்கள் அப்போது அவர்கள் அல்லாஹு என்று கூறினார்கள் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு நான்கு அபோதா மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று துவாவின் பொருள் இறைவா எங்களில் உயிருடன் இருப்பவர் எங்களில் இறந்தவர் எங்களில் சிறியவர் எங்களில் பெரியவர் எங்களில் ஆண்கள் எங்களில் பெண்கள் எங்களில் ஊரில் இருப்பவர்கள் எங்களில் வெளியூரில் இருப்பவர்கள் ஆகியோரின் குற்றங்களை மன்னிப்பாயாக இறைவா எங்களை உயிருடன் நீ வாழ வைத்திருப்போரை இஸ்லாத்தின்படி வாழச் செய்வாயாக எங்களில் இறந்தோரை இறை நம்பிக்கையின்படி இறக்குச் சேவாயா இறைவா அவர் மூலம் கிடைக்கும் நன்மையை இல்லாமல் ஆக்கிவிடாதே அவருக்கு பின் எங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடாதே